प्रपन्न तोत्र कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம சோகி भगवान श्री कृष्णर பராபக்தனுடைய லட்சணங்களை சொல்லுகிறார்னு பார்த்தோம் பதிமூணாவது ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் இது பதினாலாவது ஸ்லோகம் பராபக்தன் எப்படி இருக்கிறான் சதத்தம் சந்துஷ்டா இந்த உடம்புக்கு தேவையானது அதாவது இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு தேவையானது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி அதனால அவன் வருத்தப்படுறது கிடையாது எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கிறான் எப்பவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறான் எந்த விதமான முணுமுணுப்போ வருத்தமோ அவனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம் அப்புறம் சததம் யோகி தான் இதுவரை இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கேட்ட தத்துவங்களையெல்லாம் மனசில் ஆழமாக சுபாவமாகவே தியானம் செய்து கொண்டிருக்கிறான் மனம் தியானம் செய்வதை அறியாமலேயே எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் பண்ணி வேண்டும் சததம் யோகி மனசுக்கு நம்ம உத்தமமான விஷயங்களை எல்லாம் கொடுத்து பழகிட்டோம்னா ஆசையோட பிறகு அதையே அது தியானம் பண்ணி பரமார்த்த தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவத்தை மனசுக்கு கொடுத்துட்டோம்னா இன்பம் இடையராது ஈண்டும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த யோகி சததம் யோகி எப்பொழுதும் ஆழமான மனம் அந்த மெய்யறிவில் தோய்ந்திருக்கிறது என்பது கருத்து யதாத்மா அவனுடைய உடம்பும் மனசும் எப்பொழுதுமே கட்டுப்பாட்டிலே இருக்கிறது முயற்சி பண்ணி உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி இருக்கிறான் அந்த கட்டுப்பாடு எப்பொழுதும் இருக்கிறது ஆத்மானா இந்த இடத்துல உடம்பு மனசுன்னு அர்த்தம் யதான்னு சொன்னா முயற்சின்னு அர்த்தம் முயற்சி பண்ணி உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் முயற்சி பண்ணி உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தினவன்தான் ஞானத்தை அடைஞ்சு பராபக்தன் அதனால முயற்சி பண்ணி அடைஞ்ச உடம்பு மனசு கட்டுப்பாடு இப்போ இயல்பாக இருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ளணும் திருட அவன் எந்த ஒரு அறிவை பெற்றிருக்கிறானோ வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக வேதத்தில் சொன்ன மாதிரி அந்த ஞானத்தில் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது யாராவது குதர்க்கம் பண்ணி அவனுடைய ஞானத்தை பற்றி எதாவது சொன்னால் கூட அந்த குதர்க்க கருத்துக்களால் அவனுடைய ஞானம் ஞானத்தின் உறுதி ஒருபொழுதும் பாதிக்கப்படுறது கிடையாது அவன் நன்றாக மனநம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி இருக்கிறதுனால இந்த குதர்க்கங்கள் பிறருடைய தவறான கருத்து தாக்கங்களால் அவன் மனது பாதிக்கப்படுவதில்லை ஞானத்திலே அவன் உறுதியாக இருக்கிறான் திருட நிச்சயா மையர்பித்த அந்த பரமார்த்த தத்துவத்திலேயே மனசையும் புத்தியையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டான் அந்த கரணம் அதில் ஒடுங்கி இருக்குன்னு சொல்லலாம் அல்லது அவனுக்கு எந்த விதமான சங்கல்பிகல்பங்களும் கிடையாது மனசு அதாவது இது வேண்டாம் என்றோ இதை செய்ய வேண்டும் என்றோ இது கிடையாது ஹேயோ பாதேய வர்ஜிதஹா அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொள்ளவும் தள்ளவும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது ஒன்றும் கிடையாது எப்பொழுதுமே இந்த பரமார்த்த தத்துவத்திலேயே மெய்பொருள் அறிவிலேயே அவன் மனம் நிலைத்திருப்பதால் மைய்பித்த மனோபுத்தி இந்த இடத்துல மயின்னு சொன்னா மெய்ப்பொருளின்னு அர்த்தம் மெய்ப்பொருளில் மனமும் புத்தியும் அதாவது அலைவாய்க்கூடிய எண்ணங்களும் அதில் ஒடுங்கி விட்டது அலைவாய்றது இல்லை ஞானமும் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்திலே ஆழ்ந்து விட்டது மெய்யற்பித்த மனோபுத்தி யஹா மத்பக்தா எவன் இப்படி என்னிடத்திலே பக்தி உடையவனாக இருக்கிறானோ இந்த இடத்துல ஞான லட்சண பக்தின்னு பேர் அதாவது இறைவனுக்கும் எனக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை என்கின்ற ஞான பக்தி பகவான் வேற நான் வேற அவரிடத்துல நான் அன்பு செலுத்துறேங்கிற பக்தி இந்த பக்திக்கு காரணமான பக்தி அங்க வேற்றுமை இருக்கிறது இங்கே வேற்றுமை எண்ணங்களுக்கு இடமில்லை எவன் இப்படி ஞானீத்து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு ஏழாவது அத்தியாயத்துல சொன்னார் நாலு வகையான பக்தர்கள்னு சொல்லி நித்திய பக்தகா ஏகபக்தகான்னுலாம் சொன்னார் அந்த அர்த்தத்தில் இங்கே எடுத்துக்கிறோம் ஆஹ யஹா மத்பக்தகா எவன் என்னிடத்தில் அன்புடையவனாக இருக்கிறானோ சஹா மே பிரியஹா அவன் எனக்கு பிரியமானவன் பகவான் சொல்கிறார் ஜீவாத்மா வந்து நானும் அவனும் ஒன்றுங்கிற தத்துவத்தை அடிப்படையில் புரிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கிறான் அதை பிரியங்கூட விவகாரத்தில் சொல்கிறது நீ நானும் ஒன்றுங்கிற தத்துவத்தை நீ புரிஞ்சின்றதுனால நான் எனக்கு உங்ககிட்ட பிரியமாக இருக்குங்கிறது விவகார திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டியில் எடுத்துக்கொண்டாலும் அவரவர்களுக்கு அவரவர்கள் ஆத்மாவே பிரியமாக இருக்கிறதுனால ஆத்மா வேறு பிரம்மன் வேறு இல்லைங்கிறதுனால பிரியங்கிறது எனக்கு அது பரம ஆனந்தம்னு அர்த்தம் அப்படி அந்த ஞானி அவ்வாறு இருப்பது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்குற தத்துவத்திலையும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்